எனவே இப்படி சுந்தரனுடைய நாமத்தை நனிந்த பெயரை நினைந்த மாத்திரத்தினாலேயே அந்த அட்டமா சித்திகளும் அவருக்கு வருமா அணிந்தவர்த்தின் மூலம் காதலுடன் பெருக முதல் முதல்வர் நாமத்தை எழுத்தும் கேடும் பொருளும் உணர்வம் பரிசு வாய்ப்பு கழுவினார் ஒரு பக்கம் நல்ல அடியாளத்தில் அன்பு இன்னொரு பக்கம் பெருமானுடைய திருவைந்தெழுத்து அன்பு திருவேந்தெழுத்து கேட்கணுமா நினைக்கிறேன் அதனால நல்ல நாமும் நவித்து உயிர்ந்தேனரே யார் பாருங்க நல்ல நாமும் நவித்தி உயிர்ந்தேனரே திருப்பா திருப்பவர்கள் கரையேறும் போது கரையேறும் போது நல்லா நினைக்க வேண்டிய கரையேறதையும் காட்டி அங்க இருக்கவங்களுடைய ஒலியும் ஒலியும் ஒலியும் பாத்தாங்கன்னா இந்த பண்டாய கருணை கண்டால் அவர்களுக்கு செற்றம் விளைக்கிறது எப்படித்தான் விளைஞ்சது அவி பயனுக்குன்னா வயசான திருமேனி மென்மையான திருமேனி பார்த்தா அப்படியே பரிவார்க்கு இதுக்கான நாலு திங்கு செஞ்ச மகா பாவிகள் என்று சொல்றாங்க ஒளி எனவே ஒளியும் ஒலியும் பெரிய பிரானும் ஒளியும் ஒலியும் தான் இவர் கரையேறினதை அங்க இருக்கிற மக்கள் பார்த்து சொன்னார்கள் இந்த கருணை கண்டால் ஐயாவது கால எடுத்து கண்ண உத்திக்கலையா வயசான ஒரு பாவம் திருமீரம் அந்த உத்ராட்சமும் ஐயோ பாவம் இவருக்கு போய் அந்த நாலு தீங்கு செய்த முட்டா பயிர் இது ஒலி என்னமோ செஞ்சான் கேப்டியல்லாம் எனவே அது போல இவர் அந்த அருமையான திருவிந்தளத்தும் செய்தாராம் இன்னவாறே இவருடைய ஏறு கொடிமையை உயர்த்தவர்தான் பொன்னங்கல மண்ணின் மேல் பொருந்த வந்து வட குறைத்து மண்ணும் ஓலையை முன்பு காட்டியாண்ட வன் தொண்டர் சென்னி மதிதோ மாடமளி கொடுங்கோலூரை விட்டார் அன்பா சுந்தரபால் திருப்பதி யாத்திரையெல்லாம் திருத்தல யாத்திரை நான் திருப்பதி யாத்திரைன்னு சொல்லுங்க பரவாயில்ல திருப்பதி அந்த யாத்திரை கூட செலவுன்னு சொல்றேன் புத்தலை போட்டுருக்கேன் சனியான சம்பந்தத்துடைய வரலாற்றுல முதற் செலவு நயப்பூ முதல் தலையாத்திரை போடல முதற் செலவு நயப்பூ இரண்டாவது செலவு நகர்ப்பு மூன்றாவது அன்னைக்கு முதற் செலவு நகர்ப்பு அது விரும்பி செல்லுதல் செலவுன்னு தெரியுது யாத்திரை எப்படி நயந்து செல்லுகள் இது முதல் முறை போன போது முதல் செலவு இணைப்பு எங்க திருக்கோலக்கார் இரண்டாவது தலை உண்பு பாட்னார் ஊர் மூன்றாவது தலை அணைப்பு மகிந்த பள்ளி நான்காவது தலை உண்பு கொஞ்சம் நீண்டது கிள்ளை திரு அருக்கத்தம்புடியூர் அப்படி கொஞ்சம் ஐந்தாவது தலை உண்பு பாண்டி நாட்டு ஆறாவது தலைவர்ப்பு தொண்டை நாட்டு ஆசிரை முடிஞ்சு வந்தது தம்பிக்கு பயன் பதினாறு என் தம்பியே கல்யாணம் பண்ண வேணாமா எங்கேயே வெள்ளி தெரியல அருமையால எனவே இப்படி இவர் வந்து அந்த மண்ணின் மேல் கொடுங்கோளு சேர்ந்தடம் என் கொடுங்கோளுங்கிறது யாரு சேரமான் பெருமாள் இருக்கிற இடம் அங்கே போனோம் அஞ்சை களத்து நஞ்சுண்டு அமுதைப் பறவை அணை முடிய தேவர் பெருமான அருளாலே மஞ்சள் திகழும் வடகையில பொறுப்பில் எய்த வரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய இங்குணர்ந்தார் நீடுமிடலை குறும்பனார் இவர் இங்கே பெருமிழில இருக்கவர் அவர் வந்து என்ன செய்தார் அதெல்லாம் அங்கேயும் ஒளி ஒளிந்தான் காட்டணும் அருமையா சேரமான பெருமாள் வீட்டுக்கு நான் அரை மணிக்கு போறேன் இரண்டாவது தலை யாத்திரை முதல் முறை அவரையா வச்சுட்டு போனது இரண்டாவது இவரா விரும்பி போனது விரும்பி போனவர் நீராடிட்டு இருக்காரு யாரு சேரமான பெருமாள் நீராடி பூஜைக்கு வர்றதுக்காக நீராடி இருக்காரு இவரும் அதுக்கு ஏற்கனவே முன்னாலேயே நீராடி எல்லாம் நீரும் ஆடி எல்லாம் முடிச்சிட்டு முடிச்சவிடனா சரி கோயிலுக்கு போகலான்னு மனசுக்கு வந்தது அதனால கோவிலுக்கு போயிடுச்சு கோவிலுக்கு போய் எல்லாம் பெருமானி வணங்கி வணங்கி வரும்போது ஒரு பாடப்பதிகம் என்ன தலைக்கு தலை மாலை அணிந்தது நீமா இந்த உலக வாழ்வு வேணும் பெருமானி அப்படின் வயது பதினெட்டு அரியனுக்கு இந்த மாதிரி வாழ்வு வேணும்னு சொன்ன உடனே இது எங்க கையில இருக்கிற பெருமானுக்கு திருச்சி விசாரிங்க ஏமாப்பா வெள்ளையாணி நேர கொடுங்கோடுல சுந்தர இருக்க போய் வச்சுட்டு வந்து இப்படி வந்து போது அவர் அந்த நேரம் அங்க இருந்து வந்துட்டது எல்லாம் ஒளியும் ஒளியம் தான் இது பெருமான் ஆணை தாங்கள் இது மேல ஏறிக்கொள்ளணும்னா சிவா சிவசிவா சிவசிவா சிவசிவா என்ன தயங்கனர் என்ன அது இந்த மாதிரி இல்லை பெருமானுடைய ஆணை அதனால் சரி அப்படியே அது பெரிய ஆதி செய்வார் போல அந்த ஏறுமா இதெல்லாம் ஒலியும் ஆமாமா நான் எடுத்து விடுறது அந்த யானை கொஞ்சம் காலம் அடைக்கிட்டது அங்க பக்கத்துல வச்செதுவா போ எல்லா யானையும் நடக்கும் இது பறக்கும் அது மேல போகும்போது சேரமான் பெருமாள் நம்ம வரும்போது நீராட போனார் சிவ சிவ அந்த நட்பு இவர் இங்க நினைத்தவுடனே அவருக்கு அந்த நினைப்பது எங்க சுந்தரப்போ படிக்கிறீங்களாப்பா அதுதான் சேரமான பெருமாள் நான் சுந்தரம் பெருசாரு குதிரையா இது ராஜா டக்குன்னு ஐயா இப்பதான் வெள்ளையானம் வந்தது போராடு பாத்துக்காங்க ஆமா அப்படின்னாரு இவரு அவருக்கு வெள்ளையாணம் வந்தது இவருக்கு வரலையா என்ன அந்த குதிரை திருக்காதயே திருவேந்த ஓதின திருவேஞ்செழுத்த ஓதின மாத்திரத்துல அது அப்படியே பறக்காது ஒரு கட்டத்துல அந்த யானையை விட குதிரை கொஞ்சம் வேகமா போச்சு ஓவர லுக்குங்கிறமே பெரியவங்க போனாங்கன்னா நாங்க எங்க புத்தி விட மாட்டேன் பெரியவங்க முன்ன போனாங்கன்னா பின்னவங்க பின்னதான் போகணும் அல்லது அவரை தாண்டி முன்ன போகணும்னா நேர காரணம் சுந்தர ஒரு வளமா வந்து அப்புறம் தான் எனவே பெரியவங்களை முந்தக்கூடாது முந்துகின்ற கட்டம் வந்தால் வணக்கம் செய்து போகணும் எது சொல்லுகிறது எங்கள் பெரிய பிராமணம் சொல்லுகிறது பெரிய பிராமண சைக்கிளோ கூட்டர்லயே போகும்போது அங்கே அழைப்பு யாருக்கு இவருக்கு அதனால இந்த ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுக்கு இவர் பாவம் சாதாரணமாக அழைப்பு அங்க உள்ள போகும்போதும் உள்ளையும் அவர் உள்ள போயிட்டார் இவர் நிற்கிறார் சொல்லிட்டு நாம் இங்கு அழையாமி நீர் வந்தது ஏன் வெள்ளித்தறியல் காண்கள் ஒளிய ஒளி ஒளிய ஒளி எனவே இப்பொழுது கொடுங்கோலூரை சென்றவர் என்ன செய்தாராம் சுந்தர பெருமான் அஞ்சை களத்தின் அஞ்சுண்ட அமுதை பரவி அனை உருவார் செஞ்சோல் தமிழ் மாலைகள் முடிய தேவர் பெருமானருளாலே மஞ்சள் தேடும் வரகைகளை பொறுப்பு செய்த வரும் வாழ்வு நெஞ்சில் தெளியே அவர் இந்த யானை மேலே ஏறி கலி கைலிக்கு போறாருங்கிறது இவருக்கு தெரிஞ்சுதான் எதனால தெரிஞ்சது இந்த அட்ட மாசு தீவினாலும் அட்டமாசு தீவினா அட்டமாசு ஒரு உயிருடைய பண்பை இருந்தவாறே அறிஞ்சு அதுபோல பறக்கலாம் கணல்லாம் நெருப்புல தண்ணியில விடலாம் ஆனா ஒரு தீங்கு வராது அதெல்லாம் அட்டமாசு அதெல்லாம் கை வந்தவர் அவரையோ இப்ப அந்த யானை மேல ஏறி புறப்பட போறது மனசுக்கு வந்துதான் அந்த உடனே மண்ணில் திகழும் திருநாபூரில் வந்த வந்தொண்டர் நன்னற்கயிர திருக்கயிரை நாளை எய்த நான் பிரிந்து கண்ணீர்க்கரிய மணிகரிய வாழ்வார் போல வாழின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சுந்தர பெருமான் ஏதோ நாளைக்கு போற போயிடிறார் நாம வந்து அவரு அவர் கையிலுக்கு போன பிறகு இந்த உலகத்தில் நாம இருக்கணுமா பெருமானின் கண்ண இருக்கிற மணி நீங்கி வாழ முடியாத கண் போலீங்களா ஏன்னா கண்ணுக்குள் இருக்கிற மணி வெளியில வந்ததுன்னா போச்சு எது ஒளி போடும் திருவள்ளுவர் என்ன பண்றது அவர் வராம இருக்க மாட்டேங்கிற அப்பப்ப வந்து ஆசீர்வதி கருமணியில் பாவாய் போதாய் யாம் வீடும் தென்னுதற்கு இல்லையிடம் காதலை பத்தி பேசுறீங்களே காதல் திருவள்ளுவ என்ன செய்தாராம் என்ன செய்வாடன் பெண்களை மனந்தான் மணந்தவன் அவளை வச்சுக்கலாம் எல்லாம் சரி அதெல்லாம் வேணாம் கண்ணுக்குள்ளேயே வச்சு அவளை என்ன கண்ணுக்குள்ள வைக்கிறதுக்கு மணி உள்ள இருக்குது என்ன பண்றது என்ன பார்த்தான் உள்ள கல்தா கொடுக்கறான் கருமணியில் பாவாய் கண்ணுக்குள்ள இருக்கிற மணியே போதாய் உங்களுக்கு விரும்பின மனைவி என் கண்ணுக்குள்ள வச்சுக்கணும் வீடும் தின்னதற்கு இல்லை இடம் ஒன்னரை வரி ஒன்னரை வரி காமத்துப்பான் கண்ணில் கருமணியே தான அந்த கருமணியை கெல்டா கொடுத்து இங்க இருக்க வேண்டிய அந்த இடம் எங்க மனைவி நீ இருந்துகிட்டு இருக்க மணியே நீ வெளியே போனால் எனவே இப்படி கண்ணிற்கரிய மணி கழிய வாழ்வார் போல வாழ்க்க ஆனா உண்மையா கண்ணில் இருக்கிற மணி போட்டுனா ஒளிப்புடும் ஆனால் இதெல்லாம் சொல்லுவது என்னன்னு கேட்டா அவ்வளவு பேரன்பது இருக்கு பேரணும் இல்ல பாருங்க கண்ணிற்கரிய மணிகழிய வாழ முடியாது ஏன்னா சுந்தரவர் கொஞ்ச நாள் வாழ்ந்து வரும் கூடாது எங்க திருவற்றியூர் அந்த எல்லை திருவத்தியூர் அதுவும் ஒழிய மீண்டும் வருக வணக்கம் நன்றி எங்க திரு சொல்லணும் சார் என்ன பெரிய அப்படி இல்லை மீண்டும் வருக வணக்கம் நன்றி திருவற்றியூர்னு போட்டு அதுல இவருக்கு கால் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா சத்தியம் பண்ணிட்டு இருந்தாலும் இதெல்லாம் ஒளி அதான் ஒளி பாக்குற மீண்டும் வருக நன்றின்னு இருக்கு இதுதான் எல்லையாட்டு இருக்கு இதுக்கு எல்லை கறியப்படாதுன்னு சத்தியம் பண்ணணும் இருந்தாலும் எல்லை கடியும் இப்படி எல்லாம் சத்தியமா பண்ணிருப்பார் எடுத்து வச்சாரு பாருங்க அது ஆண்டவன் பண்ணதன் தால் எடுத்து ஒரு கால் எடுத்து வச்சா இன்னொரு கால் எடுத்து வச்சாரு பாருங்க கருமணியில் பாவாய் போதாய் ஊற்று வந்து என்ன பண்ணுது அப்படி என்னது ஒண்ணுமே தெரியல இப்படி அழுக்குமையோடு உன் திருவடி அடைந்தேன் அது உன் நான் வரப்பாடு துழிக்கைவாரியும் பால் பரவடியே படைப்பனாகிலும் திருவடி பெரிய ஆடு அது எப்படி அந்த ஆடு கறக்குறத பாத்துருக்காரு சிவாச்சாரியா ஆடு என்ன மக்கள் எல்லாம் மாடெல்லாம் நேரா இருந்து பால் கறக்கிறது ஆடு வந்து அந்த ரெண்டு காலுக்கு பின்னாலே அந்த மாறு வச்சு இப்படி கறப்பாங்க இதை கரைக்கும் போது ரெண்டு புழுக்க போட்டுதுன்னா அதுக்காக பாலை கொட்ட மாட்டான் அந்த புழுக்க எடுத்துட்டு வாடியும் தெரிஞ்சதோ பால் கொள்வீன் பிழைப்பனாய்களும் தெருவடி பிழை என்னமோ தவறுதான் ஆனா நான் உன்னை மறக்கலையே எனக்கு கண்ணு கூட பானு கேட்ட பாவம் பெருமானம் தர்றா சத்தியம் தவறுனா இப்படிதான் இருக்கணும்னு சத்தியம் கருப்பா பெருமாணம் எடுத்துக்கிறாங்களே சத்தியம்தான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நான் தவறாமல் எங்கிருக்கல இந்த மாதிரி தவறும் போது கண்ணு போனா நல்லா இருக்கும் போனால அப்புறம் சத்தியம் தவறு மாதிரி ஒண்ணும் மாம்பிதான் போகமாட்டான் இல்ல போனான்னு சரியா இருக்கும் அப்படிலாம் வந்தா தேவைலாம் என்ன ஆகிதான் கண் நிற்கரிய மகிழமோ பாருங்கல்ல நான் இந்த கருமணி கரிய மணிகடியேன்னு வரலன்னு திருக்குள் வராதுங்களா அதனால வந்த நேரம் வந்துட்டு கரிய மணி கழிய வாடுவார் போல வாழேன் என்று எண்ணிக்கு வந்தால் என்பார் சரிய அந்த நிகழ்ச்சி சேர நாட்டில் வந்த நிகழ்ச்சி சோழ நாட்டில் தெரியுது அதுவே அந்த யோக சக்தி இனி ஐயோ அவர் போறா போகும்போது நான் அதுக்கு என்ன இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் போகும் போது இவருக்கு இந்த விளையாட வந்தது ஒண்ணுமே இல்ல இந்த கூட்டை அப்படியே தானா விரிச்சிட்டு கூடுவிட்டு கூடுவா இதெல்லாம் இருக்க அதெல்லாம் இந்த யோகத்திலிருந்து யோகம்தான் என் வகையானோகம் என்று சொன்னார் தாய்மானார் ஜல மேல் நடக்கலாம் நெருப்பு மேல் நடக்கலாம் வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் அவருதான் இந்த சித்தியை பற்றி பேசினார் அத்தமா சித்திகள் அனைதர் காலத்து சொல்லிட்டு இவருதான் அதை பற்றி வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் பின்னவரை ஏவல் கொள்ளலாம் ரத்தல இருந்துகிட்டு அங்க யாரு பா போறது தேவர ஏன் தத்தல இல்லப்பா கல்யாணம் உள்ள தள்ளி போட்டு தள்ளி போடுச்சு ரெடி ஆயிட்டுதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துச்சு வரம்போ பின்னவரை ஏவல் போடலாம் என்றெல்லாம் சித்தியை பெருக்கிட்டு அதனால்தான் அது மாதிரி சித்தியவருக்கு இங்க விட்டு போகலாம் என்று அவ்வளவுதான் என்ன செய்தார் நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்மநாடி வழியே கடுத்து செலுத்த கபால நடி ஏலவே முன் பயிந்த நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப அருமை அருமை இதான் இதெல்லாம் திருமூல எல்லாம் சொல்றாங்க நமக்கு எங்க சாதாரண செய்தியே வரல இந்த செய்தி எங்க வரப்போ அதாவது அந்த ஆன்மாவை அப்படியே ஏற்றி ஏற்றி ஏற்றி சரிங்களா அப்படி புருவ நடுவில் வச்சிருக்கோம் புருவ வைத்து அப்பதான் நம்ம தியானம் பண்ணும் போது அப்படித்தான் இதெல்லாம் பண்ணும்னு சொல்றாங்க திருவெந்தலுக்கு எல்லாம் சொல்றது என்னமோ எல்லாம் பாவனையில் நினைச்சுக்கிறோம் இங்க வைத்து இங்க இருந்து அப்புறம் என்ன கேட்டா இங்க ஒரு தொலை இருக்குது தொலை இருக்குது இது நம்ம சின்ன பிள்ளை எல்லாம் தெரியும் அதனாலதான் சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவான்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அனுப்புவாங்க பவுடர் கூட வச்சு அனுப்புவாங்க மென்மையான இடம் மெகு ஏன்னா அது வந்து அப்பதான் அடைக்கப்பட்டது இந்த குழந்தையா வந்த பிறகுதான் அது அடைக்கப்பட்டது அதில் ஒரு துவாரம் உண்டு அந்த துவாரத்துல இந்த மந்திர விதியினாலே இங்க இருக்கிற ஆன்மாவை மேலும் இந்த தொலை வழியாக அப்படியே ஏற்றணும் ஏற்றி பனிரெண்டு அங்குளம் போனா துவாத சார்ந்த பெருவழின்னு சொல்லு அந்த பெருவடிக்கு மேலேதான் பெருமான் இறந்தபடி அந்த இடத்துல இந்த ஆன்மாவானது இந்த வழியாக சென்று அடையணும் அதான் யோகிகள் அப்புறம் இந்த உடம்புக்கு என்ன கேடு ஒண்ணுமில்ல இல்ல தெரிய வேண்டியதான் ஆன்மா உயிர் போயிட்டு என்ன பண்றது அவங்களுக்கு எல்லாம் இங்கிருந்து போகும் எங்க இருக்கும் பெருமானத்தில் முடிந்த பயன் நம்முடைய மேல ஒரு நாள்கிறன் சந்திரபூர் சுவாமி ரெண்டு மணி வச்சிருந்தாரோகாரணம் நாடுவன் நாடுவன் நாதிக்கு மேலோர் நாலு வீரன் இந்த நாதிக்கு மேலோர் நாலு விரல் நாலு வச்சுட்டா நெஞ்சி நெஞ்சிலே நமக்கு வைக்கிற அப்புறம் தேடுவன் தேடுவன் அருமையான பாடம் அதெல்லாம் இரண்டு மனைவியரை மனந்தும் அவர் யோகிங்கிறமே சோக நிறைய விளக்கம் சொல்லணும் இந்த பாடெல்லாம் இருந்ததுனாலதான் பூனை உயிர் பெருத்தி ஒல்லி யானை இருந்தேன் தேவார உயிருடைய அந்த செயல்பாட்டை எல்லாம் நான் நீத்து ஒல்லியானை நினைந்திருந்தேன் என் பெருமானை நுழைந்திருந்தேன் என்ன செய்தாராம் அந்த ஆன்மாவை அந்த பிரம கபால கபாலம் இருக்கு மேலே செலுத்தினாராம் அப்படி வரும்போது எடுத்த மறை மூலம் திறப்ப அது ஞானம் அது அவங்களுக்கு அவங்க திறக்க வந்து கையிலோ அவர் மூன்றாவதாக போராமான் பெருமாள் அதை வணங்கி முன்னே செல்கிறார் இவர் அதற்கும் முன்னே போயிட்டார் அப்போ கையை அணுகின்ற பொழுது எந்த வடித்தில் போகிறார்கள் பெருமளரை குறும்பர் பெருமாள் நாயனார் சுந்தரர் அவர் தனித்த உயிராய் சொல்லுகிறார் இவர் குதிரை மீது சொல்லுகிறார் இவர் யானை மீது சொல்லுகிறார் அதனால ஒளியும் ஒளியும் சொல்லப்படாதா இப்படியாக போறாம் பயிலை தெரிந்த யோகத்தால் பறவை கேள்வன் பாதமுறை கைலை பொறுப்பர் அடியந்த மிதவை குறும்பர்களி அவளைதான் இங்கு சென்றார் சென்றவுடனே பெருமாவுடைய திருவடியை சேர்ந்தார் அப்படி திருவடி சேர்ந்ததுனால மயிலை புறங்கொள் பெண் சாயல் உயிலை பொறுவும் காரைக்கால் அண்ணம் பெருகும் அண்ணம் பெருமை கூறுவம் பெருமலை குருமை வணங்கி காரைக்காலமையாரை பற்றி பேச போற ரொம்ப அருமை மயிலை புறங்கொள் மென்சாயல் என அந்த அம்மா வந்து வேற வேற விதமாக கையிலுக்கு போகுது இல்லைங்களா அதனால ஆனா இளமை காலத்துல எப்படினாரு ஆடாத அந்த எங்க காரைக்கால் அம்மையார் அந்த வீட்டுல ஒரு படி கால் வச்சாங்கன்னா அந்த மயில் எப்படி அப்படி வைக்குதோ அப்படி வைக்கணும் அந்த மயிலை போன்ற சாயலாம் மயிலை புறங்கொள்மென் சாயர் மகளிர் கிழவி யாடினோடும் ஏதேன்னு பேச ஆரம்பிச்சதுன்னா ஐயா இங்க வாங்க சரி யாழ் ஓச மாதிரி யாழ் மாதிரி இருந்தான் ஜீவே ஜீவே யாழின் உடும் குயிலை பொறுவோம் அப்படின்னாரு குயிலும் அப்படி தோற்று போடுமா இப்படியாக இருக்கின்ற காரைக்கால் அம்மை பெருமை கூறுவோம் ஏன் இப்படி வர்ணிச்சாரோ தெரியல அடங்க மாநகர் அதே ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் அந்த காலத்துல கையை மூச்சு வீச்சு வரும்போது நான் ஒன்னு நினைக்க மாட்டேன் இன்னை தேதியில் சொல்லிடுறேன் ஒண்ணு ஆறு இரண்டாயிரத்தி ஒண்ணு ஆனா இந்த தேதியில நாங்க சொல்றதுக்கு எல்லாம் ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நார சொல்றதுக்கெல்லாம் வர வைக்காதீங்க எனக்கு அப்படி இழுக்குது பாருங்க அது மாதிரி இவருக்கு இங்கேயே குயிலை புறங்கொள் வெண்தாயல் மகளிர் கிளை குயிலைப் பொருவம் காரைக்கால் அம்மை பெருமை உருவாம் என்று அருமையான வந்து இப்படி எல்லாம் நாம் நினைப்பதற்கு ஏதுவாக நம்ம ஐயா அதுதான் ரெண்டு வரலாறு போட்டுமான்னு கேட்டாங்க போடுங்க ரொம்ப சின்னது நினைவு கூறுவதற்கு ஏதுவாக திருமணிகள் நினைவு கூற திருக்குறள் நினைவு கூற அப்படி எல்லாம் அமைப்பா இருக்குங்களா பதினொன்னு பாட்டு இருபத்தி ரெண்டு தான் இருபத்தி ரெண்டுங்களா பாருங்க இருபத்தி பாட்டு தான் ஆனா மணியை எட்டு கொண்டாட தொட்டு கொண்டே நிற்குது என்று சொல்லி இப்படியெல்லாம் நம்மை இந்த பெரியவரான சிந்தனையில் ஈடுபடும்படியாக செய்திருந்த குடும்பத்தில் திருவிடிகளுக்கும் முன்னே வந்து கேட்கின்ற பெருமக்களுடைய திருவிடிகளுக்கெல்லாம் வணங்கி இப்பொழுது அதில்